வசிஷ்டம் சக்தே பௌத்ர கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோனி தபோநிதியான வேதவியாசர் மகாபாரதத்தில் விதுரநீதியை எழுதிவைத்தார் வியாசருடைய அருளாலேயே பிதர் இத்தனையும் பேசினார் என்று சொல்லலாம் யமதர்மராஜனுடைய மறு அவதாரமாக விதர் கொண்டாடப்படுகிறார் தர்மராஜனுக்குத்தானே தர்மம் தெரியும் அவருக்குத்தானே சட்டம் நன்கு தெரியும் ஆக தர்மசாஸ்திரங்கள் எவை எவற்றை சட்டங்களாக கூறுகின்றனவோ எப்படி வாழ்ந்தால் இன்பப்படுவோமோ எப்படி வாழாவிட்டால் துன்பப்படுவோமோ அவை அனைத்தையும் விதிரர் கூறிக்கொண்டு வருகிறார் திருத்தராஷ்டரன் பண்ணின தவறு பிள்ளை பாசத்துக்கு இறங்கி போய் காட்டக்கூடாத இடத்தில் இரக்கத்தை காட்டி திரௌபதி என்னும் பெண் அவமான போதும் வாழாவிருந்து பேசாமல் தற்போது பெருத்த ஆபத்து சூழ அமர்ந்திருக்கிறான் தூக்கம் வராமல் தவிக்கிறான் விதிரரை கூப்பிட்டு அனுப்பி தூங்க முடியவில்லை மனம் சஞ்சலிக்கிறது மனத்தில் துன்பம் கவலை மேகங்கள் படர்ந்திருக்கின்றன நீர் தான் கொடுக்க வேணும்னு கேட்டான் விதிரர் கூற ஆரம்பிக்கிறார் மன்னா இவர் தூக்கம் வராது இவைகளுக்குள் நீயேதான் ஒண்ணு பண்ணிருக்கியான்னு பார் என்று வினவினா்ரில்லவற்றை திருத்தராட்டன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்திருக்கிறான் திருத்தராட்டன் செய்தது ஒரு பக்கம் துர்யோசனனு குற்றங்கள் அந்த குற்றங்களை இடித்துறைக்காமல் தட்டி கேட்காமல் இருந்தது அரசனான திருத்தராட்டனுக்கு பெரும் குற்றம் தம் பிள்ளை தப்பு பண்றானாலும் பிள்ளையும் குடிமகன் ஒருத்தன் தானே அப்ப அவனை தட்டி தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு தந்தை குண்டு ஆனா பிள்ளைன்னு பார்த்தானே இந்த பிள்ளையினுடைய தீய நடத்தையாலே மக்கள் எவ்வளவு துன்பப்பட போகிறார்கள் என்பதை ஒரு அரசனாக பார்ப்பதற்கு தவறிவிட்டான் அதை எடுத்துரைத்துக் கொண்டு வருகிறார் இன்னைக்கு நாம் பார்க்க போது எட்டு விஷயங்கள் பார்க்க போறோம் இந்த எட்டிலே பலவற்றை பற்றி கரணன் கண்ணனிடத்திலே பேசுகிறான் கண்ணன் பாண்டவ தூதனாக நடந்தான் பாரத வேண்டுமா வேண்டாமா பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு குண்டூசி கையகலத்து நிலமானு குடுப்பியா கொடுக்க மாட்டியா என்ன தெரிஞ்சுன்னு போவதுக்காக துரியோதன அரண்மனைக்கு வந்தான் கௌரவர்களுக்கு நடுவில் பாண்டவ தூதன் ஆச்சரியமா பேசினான் பாடஹத்திர தான் பாண்டவ தூத்தன் அமர்ந்த திருக்கோலத்தில் ஆச்சரியப்படுவேள் அமர்ந்த திருக்கோலத்தில் இருபத்தி அடி ஒசரம் பெருமாள் இருபத்தி அடி உட்காந்து கிருஷ்ண அப்பனா அவர் நின்னார்னா எவ்வளவு உயரமா இருந்திருக்காரு அப்படிப்பட்டவர் தான் பாண்டவ தூதனாக வந்தார் கண்ணன் பேசினான் எடுபடவில்லை துரியோதனன் எத்தையும் கொடுப்பதற்கு மறுத்தான் கண்ணன் விடை பெற்றுக் கொண்டு புறப்பட்டார் கரணனை போய் சந்தித்தார் செஞ்சோற்று கடனுக்காக துரியோதனன் பக்கத்தில் இருந்து நகர மறுத்தான் கரணன் கண்ணன் அவனை சொல்ற நீ யாருன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோ அதுவே உனக்கு தெரியாத குந்தே தேவியனுடைய மூத்த பிள்ளை தான் நீ பஞ்சபாண்டவர்களுக்கும் அண்ணன் தான் நீ எடுத்துரைத்தார் கரணனும் தெரிந்து கொண்டான் வியப்படைந்தான் சரி இப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சு இனிமே உன் தம்பிகளோட துரியோதன உட்டுடு என்று முடிவெடுத்துட்டேன் ஜெயிக்க போறதான் நினைச்சிருக்காய் இல்லே துரியோதனன் ஜெயிக்க மாட்டான் என்று கண்ணன் கூறினான் கரணன் உடனே பதில் சொல்றார் கண்ணனே அது எனக்கே தெரியுமே இவன் ஜெயிக்க போறதுலேயே மரணம் அடைய போறான்ங்கிறது எனக்கே தெரியும் நானும் சேர்ந்து மரணம் அடைய போறேங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் மரணத்தைக் கண்டு பயந்து ஓடக்கூடிய கோழையினான் அல்லன் கண்ணன் கேட்கிறார் இவன் மரணம் அடைய போறான் நீ எப்படி தெரிஞ்ச முக்காலமும் உணர்ந்தவனா நான் தான் பரமாத்மா உனக்கு போய் இவனுடைய நிலை எப்படி தெரிஞ்சது என்று கண்ணன் கேட்கிறார் கரணன் பதில் சொல்றான் முக்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ இவன் எப்படி ஆக போறான் புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒன்னும் பரமாத்மாவாகவோ ரிஷியாகவோ இருக்க வேண்டாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த வாழ்க்கையில உண்டு அந்த ரூல் ரெகுலேஷன் படி இருந்தால் தேவையில்லை போட போறாங்கறதையும் நம்மளே சொல்லலாம் அதுக்கும் ஜோசியம் தேவையில்ல ஜாதகம் பார்க்க வேண்டியதே இல்லை ஒரு ஜாதகத்துல என் கட்டங்கள்லாம் ஓஹோன்னு இருக்குங்கிறதுக்காக தர்மசாஸ்திரத்தில் பண்டமென்டலா நான் எப்படி நல்லவனா வாழணும்னு அத மீறிட்டு என் ஜாதகத்தின் ராசியால் நான் ஓகோ என்று இருப்பேன் பேசவே முடியாது அப்படித்தான் ராவணன் ஓகோன்னு இருந்தான் இருந்த வரைக்கும் என்னைக்கு தலகுப்புற விழுந்தான் என்னாச்சு அப்படித்தான் மகாபலி சக்கரவர்த்தி இந்திரனையே ஜெயித்தான் ஓஹோன்னு இருக்கிற வரைக்கும் ஆனா திருட்டு இன்னொருத்தன நல்லவனை போய் துன்புறுத்தினான்ங்கிற துன்பம் வந்தது அந்த குற்றம் வந்தவொடனே அத்தனையுமே போய் ராவணன் ராட்சசர்களுக்கு தலைவன் ராட்சசர்கள் பண்ண குற்றம் யாது ரிஷிகளை துன்பப்படுத்தினது யாக யஜங்களை தடுத்தது நன்மையை நடக்க விடாமல் இருப்பது தர்மத்தை உடைத்தது இதெல்லாம் அதான் நான் துரியோதன இடத்துல எட்டு தவறுகளை கண்ணா எப்ப இந்த தப்புகளை அவங்கள்ட்ட வந்துட்டோ இனி அவனுக்கு நல்வாழ்க்கை கிடையாது அவன் அழிய போகிறான்ங்கிறது தெரியும் இதுக்கு ஒன்னு ஹேஷன் சொல்ல இதுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சுக்க வேண்டாம் சாதாரணமா புரிஞ்சு விடலாம் என்ன அவர் சொன்னார் இல்லையோ அது எதுங்கிறதுதான் இந்த இடத்துல இருக்கு இந்த எட்டு குற்றங்களும் கூடாது இனிமே நாம ஒன்னு ரெண்டு மூணு நாள் எட்டு குற்றங்கள் எட்டு நன்மைகள் எதுன்னு பார்க்க போதும் அந்தனர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறை அவர்களிடத்துல என்ன தவறா நடந்து அப்ப நமக்கு எவ்வளவு கேட்டது ஒன்றுடும் அப்படிங்கிறது துரியோசனன் அண்டனர்களை அவமரியாதை பண்ண தொடங்கிவிட்டான் அவர்களை வச்சு செய்ய வேண்டியதை செய்யறதை விட்டுவிட்டான் இப்ப இந்த காலத்துக்கு இது ஒத்து வருமா முதல்ல பிராமணர்கள் பிராமணர்களா இருக்காளா அப்புறம்தானே அவளை நாம மதிக்க வேணும்னால் இருக்க வேணும் அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பேச்சே எப்படி வேதத்தை கற்று வேதத்தை உணர்ந்து பிரம்மத்திடத்திலேயே ஆசை செலுத்தி பிரம்மத்தை நோக்கி நடப்பவனாக பிராமணன் இருக்க வேண்டும் இருந்தால் தன்னுடைய உலகம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்க போறது வீரத்தோடே விவேகத்தோடே நாட்டு மக்களுக்காக போராடுபவனாக கத்திரியன் இருக்க வேண்டும் இருந்தால் தன்னடைய மற்ற பேர் அவனுக்கு கொடுக்க வேண்டியா வந்தால் பிற்பாடி எந்த தவறுமே நிகழாது இன்று அந்த கம்ப்ளைண்ட் அவ வைராக்கியத்தோடு இருக்கணும் கிடைத்தது போரும்னு இருக்க வேண்டும் கண்டத்துக்கு ஆசைப்படுறது கூடாது தவம் இருக்க வேண்டும் பிரம்மத்தை மனத்தில் நிறை நிறுத்த வேண்டும் அவர்கள் கர்ம அனுஷ்டானத்தை உட்டுடக்கூடாது ஆச்சார அனுஷ்டானத்தை விட கூடாது எவ்வளவு சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிடணும் எப்போதும் பகவத்சித்தனத்தோட இருக்கணும் இதெல்லாம் அவர்களுக்கு விதிக்கப்படுறது வேதத்தை அத்தியனம் பண்ணியே ஆகணும் வேதம்ங்கிறது எவ்வளவு உயர்ந்தது ரிக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அகர்மண இந்த வேதாத்தியனம் பிராமணனுக்கு முக்கியம் சுவாமி ஏழு காண்டமா அத்தனை நான் எங்க அத்தியனம் பண்றதுன்னா கொஞ்சமேனும் பண்ணுவோம் அவன் அவனுடையது முழுக்க பண்ண முடியாத போனாட்டாலும் ஒண்ணு இல்லையா அந்த பாசிபிள் ரெண்டு விதமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் தெரிஞ்சுக்கணுமோ அத்தனை வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் அதே கொஞ்சம் வேகமா சொல்லிட்டேன்னா ஏதோ கொஞ்சமான தெரிஞ்சுக்கணும்னு எப்படி வேணா நீங்க வச்சிருந்தோம் என்னத்தை இப்ப ஸ்வரத்தை மாத்தி சொன்னதுனால என்ன ஆயிடப்போரு அதனால அடிப்படையில் வேதத்தை கற்க வேண்டும் அதை படிச்சு விட்டாலே கண்டிப்பா குறிய இடத்தை நன்கு காப்பாற்றி கொண்டான் அர்த்தம் இதை போலத்தான் ஒத்தொத்தரும் யாருமே தங்கள் தங்கள் தர்மத்தை விட்டுக் கொடுத்துடவே கூடாது இப்போ அண்டனர்களுக்கு விரோதமாய் இந்த எட்டு குற்றங்களும் நிகழ்ந்தால் அவனுக்கு கெடுங்காலம் அருகே வருகிறது என்று புரிந்துகொள் என்ன வித சொல்றார் துரியோகமே இந்த எட்டு தப்புகளையும் பண்ண ஆரம்பிச்சுட்டானோ ஆனால்தான் அவனுக்கு கேட்ட காலமே வந்தது என்னன்னு பார்ப்போம் அஷ்டவ் பூர்வ நிமித்தானி நரச வினசிஷ இந்த எட்டு நிமித்தங்கள் இந்த எட்டு அடையாளங்களும் ஒத்த நடத்துல அவனுக்கு விநாச அவன் காலம் முடிய போறது முதலில் பிராமணர்களை விரோதிக்க ஆரம்பிக்கிறான் அவர்களை துன்புறுத்தவும் ஆரம்பிக்கிறான் மூன்று பிராமண சுவானிக ஆதத்தே பிராமணர்களுடைய சொத்தை அபகரிக்கவும் தொடங்குகிறான் ஆக முதலில் அவர்களைக் கண்டு விரோதித்தான் பகைமை அடுத்தது அவர்களை நன்கு கைகளால் கால்களால் துன்பப்படுத்துதல் அடுத்து அவர்களுக்கு இருக்கிற சொத்தை அபஹரித்துக் கொள்ளுதல் அடுத்து பிராமணான் ஜிகாம் சதி அவர்களை கொல்லவே முற்படுதல் முதல் நாள் ஷெருக்கார் இனி அடுத்த நாள் என்னன்னு பார்ப்போம் ரமதே நிந்தையா ஜெய்சான் அவர்களை எப்போதும் ஏசி கொண்டே இருக்கிறதுல திருப்தி அடைதல் இவர்கள் தாழ்ந்தோர்கள் என்றோ எப்படியோ இருந்திருக்கிறார்கள் எல்லாரையும் துன்பப்படுத்தி இருக்கிறார்கள் இவர்களை இப்ப நாம துன்பப்படுத்துறோம் இவர்கள் என்ன இப்போ என்ன பூணல் போட்டுண்டு என்ன நெத்திக்கிட்டுண்டு என்ன போ என்ன அவர்கள் பார்த்து நிந்தித்தல் பரிகாசம் பண்ணுதல் அவர்களை கூட்டமாக இருக்கும் வைத்து அவமானமா படுத்துதல் இது முதலான எல்லாத்தையும் சொல்றாரு இப்போ ரமதே நிந்தையா அவர்களை நிந்தித்ததில் சந்தோஷம் கொள்ளுதல் பிரசன்சாம் நாபிநந்ததி அவர் நன்னா ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கார் உலகத்துக்கு அவர் இந்த பண்ணி வச்சதுனாலே ஒரு நன்மை ஏற்படுறது அப்படின்னு சொன்னாட்டுக்காக இவா மட்டும்தான் போராடி இருக்காளா இவர்கள் மட்டும்தான் எழுதி வச்சிருக்காளா இவா மட்டும்தான் பதவியை வகிக்க தெரியுமா எல்லாரும் பதவி வகிக்கலாம் அத பத்தி இல்ல ஆனா எல்லாரும் வகிக்கும் போது எல்லாரையும் கொண்டாடச்சே அதுல அண்டனர்களாக இருக்கிறவர்களும் கொண்டாடப்படும் போது அதை மட்டும் கேட்டு யார் பொறுக்காமல் தவிக்கிறானோ அவன் குற்றம் செய்தவன் ஆகிறான் அடுத்து பிரசம்சம் நைனான் ஸ்மரதி கிருத்தியேஷு யாக யஜங்களை பண்ணும் போது அவர்களை அழைக்காமலே பண்ணிவிடுதல் இன்னத்துக்குன்னு பிராமணர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காளோ இல்லையா பகவான் பார்த்து தர்மசாஸ்திரத்தில் இவன் இன்னென்ன காரியத்தை பண்ணணும்னு விதிச்சு வச்சிருக்காரு அந்த காரியத்தை அவனை கூப்பிட்டாத்தானே அவன் சம்பாதிக்க முடியும் அவன் குடும்பம் ஓடி ஆகணுமே இவர்த்தர் பெரிய யந்திரம் வாங்கினார் மிஷின் வாங்கி ஃபேக்டரி ஆரம்பிச்சுட்டார் அதுதீனு ஒரு பேரபட்சு அதுக்கு எங்கேயோ ஜெர்மனிலிருந்து இம்போர்ட் பண்ண மெஷின் கூப்பிட்டா அங்க ஒருத்தர் ஃபிளைட்டுக்கு வர்றதுக்கு ஆயிரம் டாலர் ஆயிரத்தி ஐநூறு டாலர் வந்தார் ஒரு தடவை வளம் வர்றாப்புல என்னமோ கோவில வர்றாப்புல வந்தார் ஒரு ஸ்பேனர் எடுத்திருந்தார் ஒரு இடத்துல ஒரு தட்டு கட்டினார் மிஷின் ஓட ஆரம்பிச்சுட்டு பார்த்த முதலாளிக்கு ரொம்ப வருத்தமா போச்சு இந்த தட்டை நானே தட்டி இருந்தா இவ்வளவு செலவு மிச்சப்பட்டிருக்குமேன்னா கேட்டா அந்த தொழிலாளி சொன்னார் அதை எங்க தட்டணும்னு எனக்குத்தானே தெரியும் அது ஒண்ணு தெரியாத சொல்லியும் அதனாலதான் என்ன கூப்பிட்டு இருக்கேன்னா அப்ப ஒரு எலக்ட்ரீஷியன் இருந்தால் அவரை கூப்பிட்டா அவருடைய ஜீவன நடக்கும் ஒரு பிளம்பர் இருந்தா அவரை கூப்பிட்டாத்தான் அவருடைய ஜீவன நடக்கும் அதே போல யாகம் பண்றோம் யஜ்யம் பண்றோம் அர்ச்சனை பண்றோம் ஒரு நற்காரியம் பண்றோம் மங்கள காரியம் பண்றோம்னா ஒரு கல்யாணம் பண்றோம் உபநயனம் பண்றோம் எதுவா இருந்தாலும் அந்த பிராமணனை கூட்டு நடத்தினாத்தான் அவர் ஜீவனை நடக்கும் அத உட்டுது இது பண்ற காலத்துலதான் இவாள நம்ம ஞாபகமே வச்சு கூடாது ஏன் நாமே பண்ண முட்டா என்ன அப்படிங்கிற ஒரு எது எதுக்கு நமக்கு தண்ணீர் வாட்டர் சப்ளை நல்லா ஒருத்தர் பாத்து கொடுக்குறாரா அவரை கூட்டாத்தான் அவருக்கு பிறப்பு நடக்கும் ஒருத்தர் எலக்ட்ரிசிட்டி கூட்டா தான் அவருக்கு நடத்துவார் அவர் அதற்கு ஞாபகம் கொள்ள வேண்டிய இடத்தில் யாகயங்களை பண்ணும் போதோ வேத பாராயணம் பண்ண முடனதோ ஹோமங்களை பண்ணும்னாலும் கல்யாணம் முதலான மங்கள காரியங்களோ அல்லது ஈம சடங்குகளோ இதை பண்ணி வைப்பதற்கு கண்டிப்பா அந்தணனை நினைவில் கொள்ள வேண்டும் அவரை மறந்துட்டு பண்ணுடவே கூடாது அதிகாரம் பிராமணன் தானம் பெறலாம் தானத்தை கொடுக்கலாம் அவர் அப்படி தானம் கேட்டு வரச்சே வேணும்னு அவர் பேர்ல குற்றத்தை ஏற்றி படி சுமத்துவது இதுவும் பிராமணன் நடத்த பண்ணக்கூடிய குற்றம் ஆக எட்டு விஷயத்தை சொல்லிட்டார் அவனை பகைப்பது அவனை துன்புறுத்துவது அவனுடைய சொத்தை அபகரிப்பது அவனை கொல்ல நினைப்பது அவனை நன்கு திட்டி ஏசுவதிலே இன்பம் கொள்ளுவது அவர் ஆறானு கொண்டாடி பேசினா அதை கண்டு பொறுப்பாமல் வெறுப்பது அவனை அழைக்க வேண்டிய காரியங்களுக்கு அழைக்காமல் ஏன் அந்த வேலையை நாங்களே தான் பண்ணிட்டு போறோமே அப்படின்னு அவர் எப்படி பழப்பு நடத்துவார் அவருக்குன்னு தான் அது விதிக்கப்பட்டிருக்கு கூட அவரை கூப்பிடாமல் இருப்பது அடுத்து அவர் யாசிக்க வந்தால் அவர் பிச்சையெடுத்து உண்பதற்காக வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏசுவது அவர் பேர் வீணே பழி சுமத்துவது அப்படி பிறந்ததே என்ன அவருடைய குற்றமா அப்படி ஒண்ணு இல்லையே அது எதுதோ ஆறாரோ எதுதலையோ பிறக்கிறோம் அவர் ஒண்ணு பிறந்திருக்காருக்கோ சில பேர் அண்டனர்களா பிறக்கலாம் சில பேர் கத்திரியர்களா பிறக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் உயரமா பிறக்கிறார் ஒருத்தர் குள்ளமா பிறக்கிறார் ஒருத்தர் கருப்பா பிறக்கிறார் ஒருத்தர் வெளுப்பா பிறக்கிறார் என்ன ஒண்ணும் எல்லாரும் சமம் அப்படிங்கறதா முக்கியமே தவிர இதுல ஒரு ஜாதி உயர்ந்ததுன்னோ மற்றொரு ஜாதி தாழ்ந்ததென்னோ பேசுவதே கூடாது பகவான் எத்தையோ ஏற்படுத்தியிருக்கிறார் ஏதோ காரணத்துக்காக செய்திருக்கிறார் தெரிந்து கொள்ள முயன்றவர்கள் தர்மத்தின்படி வாழ வேண்டும் அதை விட்டுட்டு ஏசுவதோ பகைப்பதோ துன்புறுத்துவதோ கூடாது அப்படி செய்தால் கண்டிப்பா அது காலம் நெருங்குகிறது என்று பொருள் இதான் கரணன் கண்ண சொன்னார் இந்த எட்டு குற்றமும் துரியோக நடத்த வந்துரு இனி அவன் வாழப்போவதில்லை அவன் மடிய போவது உறுதி அவனோட சேர்ந்து நானும் மடியத்தான் போறேன் அப்படிங்கறத சொல்லுட்டார் இத பார்த்து முடிச்சுட்டோம் தெரிஞ்சோம் அந்த எட்டு பக்கம் நாங்க போறதா இல்லை எட்டு இன்பத்துக்கு எதாவது வழி இருக்கா இவர் துன்பத்தின் வழியே சொல்லிட்டு இருந்தால் அதுல இருந்து விலகி இருந்துட்டா மட்டும் போருமோ இன்பத்தின் வழியும் செல்ல வேண்டும் எட்டு விஷயங்களை சொல்ல அந்த எட்டையும் கடைபிடிச்சுட்டா வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் யாரை மதிக்க